பாடம் இரண்டு தர்மம் செய்தல் துவா செய்தல் அவர்களுக்கு பின் வந்தவர்கள் எங்களுக்கு முன் இறை நம்பிக்கை கொள்வதைக் கொண்டு முந்திவிட்ட எங்களின் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக என்று கூறுகிறார்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது அவசனம்